கடற்கரும்புலிகள் பாகம் பதிமூன்று என்கின்ற இந்த பாடல் தொகுப்பின் பாடல்களை எழுதிய பாடலாசிரியர்கள் வேலனையூர் சுரேஷ் செந்தோழன் அன்டனி தமிழினி ராணி மைந்தன் இந்த வரிகளை தங்கள் குரல்களால் அழகுபடுத்திய பாடகர்கள் எஸ் சாந்தன் ஜெயா சுகுமார் வசீகரன் இசையரசன் வாணிசுகுமார் சவுந்தர நிரோஜன் திருமாறன் அபிராமி கானகி சர்மிளன் கலேரசன் ரஜீஸ் மணிமொழி ஆகியோர் இப்பாடல்களுக்கு மெட்டுக்கட்டி இசை வழங்கி ஒலிப்பதிவு செய்தவர் இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள் இப்பாடர்களுக்கு மேலும் மெருகூட்டிய அணிசை கலைஞர்கள் கீபோர்ட் இசைப்பிரியன் வயலின் சு கோபிதாஸ் தபேலா இரா சிவராமன் பாலன் கிட்டா அமல்ராஜ் அருளினி பேட் சதா திருமாறன் ஆகியோர் நிர்வாகம் ஆதூரா இப்பாடர்களை உருவாக்கியோர் தர்மேந்திரா கலையத்தினர் வெளியீட்டு உரிமம் திரைப்பட வெளியீட்டு பிரிவு வெளியீடு விடுதலை புலிகளின் கடல் புலிகள் இன்னும் இசை தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை தர்மேந்திரா கலையத்தினராகிய நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி புலிகளின் தாகம் தமிழத்தாயகம்